பிரம்ம வியாபகம் தான் வியாபகமான பிரம்மம் இப்போ நமக்கு அந்த அனுபவம் இல்லை ரெண்டாவது பிரம்ம மாயினுடைய வலைப்பட்டிருக்க வழியாக அந்த காலத்தான் வலைபடல அந்த காலத்தில் வலைப்படும் பரமாத்மான்னு பேர் அது ஆத்மா பரமாத்மா அதனால இங்கே அப்படி மாயினாவை வலைப்பட்ட அந்த பரமாத்மாவே நாம இருக்கிறோம் அன்னியும் இல்லாமல் இருக்கோம் பிரமதாம் தானும் வேறாய் அது நாம் தான் அதுக்கு அண்ணிமில்லாமல் நன்னாதாலும் பொருந்தாதாலும் நாம் ஆத்மாவாகும் ஆத்மான்னு எங்கெங்க ஆத்மா சொன்னால் சொன்னாலும் அது அந்த கண்டு தான் விளைபடும் அர்த்தம் பரமாத்மான்னு சொல்லும் பிரம்மத்தை குறிக்கும் சில அப்படி சொல்லாத ஆத்மான்னு சொன்னாலும் பிரமத்தை குறிக்கும் தப்பு இல்லை தோடமனும் வாத முதலான தோடும் துண்ணியுடுமி ராகாதி அதனோடும் தூல உடல் சூக்க தேகம் செப்பியிடும் ஜீவனோடு பூதங்கும் கேடிலதால் வேறாகி இருப்பதால் நாம் கிளத்திய நிர்தோஷனென அறிய வேண்டும் முதலான குற்றம் ஒற்றுமையா இருந்தா ஆரோக்கியமா இருக்கும் இல்லன்னா தோசம் சொல்லுங்க ஒரே ஆரோக்கியமா இருக்கிறது சிரமம் அந்த முதலானதோடும் துண்ணியிடும் ராகாதி அதனோடும் அதே போல மனமும் சமநிலையம் இருந்தால் சுகம் கிடைக்கும் ராத்யாசன் வரப்போகுது ராகாதி பொருந்தி இருக்கிற சமயத்திலும் பீடு பெறு ஞான அஞ்ஞானங்களோடும் ஏற்றம் பொருந்திய ஞானம் இரக்கம் பொருந்திய அஞ்ஞானம் ஞானம் இருக்க அது உயர்வு ஒழிந்தது அஞ்ஞானம் இருக்க தாழ்வு பொருந்தது ஆக ஞானமும் அஞ்ஞானமும் இந்த ரெண்டுமே இருக்கு இருக்கு அப்படி இருந்தாலும் அதோட சேடில தான் பிறத்தலுடன் மயமதான அறிவில்லாததாயும் பிறத்தல் இறத்தலே வடிவமாக இருக்கின்ற உடல் தூள உடல் என்ன அறிவு கிடையாது பிறக வேலை அதுக்கு இடையில பண்ற விவகாரம் சுகதுக்கங்களுக்கு புண்ணிய பாசம் பார்க்குவார்க்க அவள் அது அதுக்கு பிறகு சூக்க தேகம் சூசேரம் அது ஒரு முறைதான் பிறக்கும் ஒரு முறைதான் இறக்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிறகு இடத்துல சோழ செய்கிறான் அப்படி இருந்தாலும் ஜீவன் அஜானத்தினால நான் பிறந்தேன் நான் இருந்தேன் சொல்றேன் செப்பியிடும் ஜீவனோடும் சொல்லான் அந்த ஜீவனோடு பூதங்களுக்கும் பிரீத்திய புத்திய வாயு சொல்லக்கூடிய பூதங்களுக்கும் கேடிலதாய் எந்தவிதமான துன்பம் இல்லாமல் வேறாகி இருப்பதால் இவை கெடுதல் இல்லாமல் நாம் அந்நியமாக இருக்கும் எப்படி இருக்கு அந்நியமா இருக்கும் இதிலாம் அந்நியமா இருக்கும் ஆனால் கேடு அதுக்குதான் நாம் கிளத்திய நிர்தோஷன் என அறிய வேண்டும் நாம் இதுவரைக்கும் பார்த்த ஆராய்ச்சியை கொண்டு விசாரணை பண்ணி பார்த்துக்கும் போது நிர்தோஷன் எந்த நமக்கு கிடையாது குற்றங்கள் இல்லைன்னு அர்த்தம் ஆகவே ஆத்மாவுக்கு தோர சீரமாகிய பெறத்தல் இறத்தல் ஆகிய குற்றங்கள் இல்லை சூச்சல் சரியான ஆத்தியோஷங்களும் இல்லை காரண செய்கின்ற ஞான அஞ்ஞானங்களும் இல்லை ஞானம் இருக்கு அஞ்ஞானம் இருக்கு தத்துவானம் இல்லை சுலித்த அவசையில ஞானம் இருக்கு இருக்கிறதுனால தான் ஒன்று தூக்கினேன் என்று சொல்ல முடியும் இவர்கள் இவர்கள் இருந்தாலும் கூட விசார சிஷ்டியை பார்க்கும் போது நமக்கு அது எதுவுமே கிடையாது அந்த தோஷங்கள் அந்த குற்றங்கள் நமக்கு தெரிஞ்சு கூட கிடையாது அதனால் நாம் நிர்தோஷம் என்று சொல்லலாம் வேறு வழி இல்லை அதான் சொல்ல முடியும் என்றார் ஆகவே ஆத்மா குற்றம் இல்லாதது நிர்தோஷம் அடையது என்று சொல்லப்படும் என்றார் பிரமேயந்தான் அன்பி அறியாத பிரமேயமாகும் உட்கரணத்தறி கால திக்கு வஸ்து வானதெனும் பிரகருதி புருஷர்க்கும் அந்நியமாய் இருகரணத்தறியலாகாது ஈனநிலாத அவைகளையும் அறிவதாலே இலங்கு சற்றிற் சுகம் நான் அப்பிரமேயம் என்றான் அப்பிரமேயம் பிரமாணத்தினால அறிவது பிரமேயம் அறியப்படாது அதனால அப்பிரமே எந்த பிரமாணம் இல்லை அப்பிரமேயம் அப்பிரமே அப்படின்னு வரும் பிரமாண அதீதன் பிரமாணாதீதன் என்று பெயர் ஆன பொறியால் அறிதல் பிரமேயம் இந்த பிரமாணம் அஞ்சு இந்திரியங்கள் பிரமாணங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் அஞ்சு பிரமாணம் அஞ்சு இதனால அறிது பிரமாணம் ஆகவே இதெல்லாம் அறியப்படும் பொருள் பிரமேயம் எப்படி கண்ணு பிரமாணம் புத்தகம் வந்து பிரமேயம் அது கண்ணின் மூலமாதான் இந்த புத்தகத்தை அறிகிறோம் கண்ணு அறிய முடியுமா முடியாது காது பிரமாணம் காதின் மூலமா கேட்கிறோம் இல்லைன்னா கேட்க முடியுமா என்னையா அவங்க சொன்னாங்க ஒண்ணும் தெரியாது ஏன் பார்க்குறீங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தா ஒன்னு தெரியல அப்படிங்க அப்போ காதில் இருந்தும் நீ கேட்காதவனா அப்படிம்பாங்க கேட்டுக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு இந்திரியம் அப்படித்தான் அது மூக்கு வாசனை கும்பன் வருது என்னையா வாசனை ஆமா என்ன வாசனாவது நல்லாவே இல்லை அப்படிங்கிறோம் எதனால தெரிஞ்சுக்கிட்டோம் முதன்மு சக்தியை மூக்குனால தெரிஞ்சுக்கிறோம் கிராம இந்திரியம் அதை நீ எப்படியா நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஏன் மூக்குற என்ன சரியா பிடிச்சிக்கிட்டு தெரியாது எனக்கு அதனால பிரமாணத்தை கொண்டுதான் அறிகிறோம் வாசனை திரவியங்களை ஆக்கிராணம் மூக்கு மூலமாக அறிகிறோம் அதே மாதிரி சுவை சுண்டைக்காய கொடுத்து போட்டு இனிக்குதான்னு கேட்டான் சுண்டைக்காய் காசுக்கமா இனிக்குமா அப்படிங்கிறான் அப்படின்னு கேட்டால் அடே இனிக்குதையா ஆமாம் உன் நாக்கு நோய் இருக்கும் போது இருக்கு அதான் இனிக்கும் எனக்கு காசுக்கு எப்படியா தெரியும் நாக்கு சொல்லுதையா அப்படிங்கிறான் நாக்கி மூலதான் அறிய முடியுமா ஒழிய மூக்கி மொழி அறிய முடியுமா ஒரு இந்திரியும் ஒழிய இணைக்குது சொன்னா ஒரு காணம் ஒத்துக்க மாட்டியா அப்படிங்க இருக்குது நோய் இருக்கும் சரி பிடிச்சி என்னமோ எனக்கு சொல்றேன் ஒத்துக்குவாங்களா அதனால எனக்கு இது எங்களுக்கு ஒதுக்க முடியாது நாக்கின் மூலமாக நான் கண்டுபிடித்துக்கிறோம் அதுபோல இந்திரியங்கள் மூலமாக அறிகிறது இப்படி எட்டு பிரமாணங்கள் சொல்லப்பட்டுன எட்டு பிரமாணங்கள் மூலமாக அறிகலாம் அதிலே வியாபாரம் உள்ள வியாபாரம் இல்லை ரெண்டாவது பிரிக்கிறாங்க அதாவது வியாபாரம்னா உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியது இம்மலை வன்னி உடைத்து போர்மையால் எதனாலே அடுக்கலை போல பிரதிஜா வாக்கியம் பட்சம்சம் ஏது திஷ்டாந்தம் எல்லாம் அஞ்சு உறுப்புகள் அதுக்கு பட்சம் பிரதிஜை ஏது திஷ்டாந்தம் அப்புறம் வரும் அஞ்சு உறுப்புகள் கொண்டது அனுமான பெருமானம் அந்த மலையில் நெருப்புறது எப்படியா தெரியும்மையால் ஆமா புகை இருந்தாக்கா நெருப்புன்னு சொல்லலாமா எங்கெங்கு போய் உண்டு அங்கெங்கு நெருப்பு உண்டு பிரதிஜா வாக்கியம் அது எப்படியா நிச்சயம் பண்றீங்க அடுக்கலை போய் பாரு சமீபத்தில் பாரு மேல போக போதே இல்லையா அடியில் பாருங்கலாம் போக போகாது பக்கத்தில் பாரு போக போறாலும் தெரியும் எடுப்போட போக தெரியும் அது தெரியும் அதனால அது எதுவா இருந்தாலும் போக உண்டு அதுபோல இங்க புகை உறுதியா சொல்லலாம் அப்படின்னு சிட்டாந்தம் சாத்தியம் அஞ்சு உறுப்பு அஞ்சு இலக்கம் உறுப்புகளை கொண்ட ஒரு இலக்கணம் அனுமான பிரமாணத்தினால உறுதிப்படுத்தலாம் அப்படித்தான் சுருதி பிரமாணம் சுருதினால நீ பிரதி நீ பிராய் என்னையா பெருமானம் உறுதி கொடுக்குது வாழ்க்கை இல்லை செய்யப்பட்டது ஈஸ்வரன் போய் வாக்கியம் பொய்ய முடியாது அப்படின்னு உறுதிப்படுத்தணும் பிரதிக்கியம் ஆகவே இப்படி எல்லாம் அனுமான பெருமாணத்துக்கு வலுவதிகம் அனுமானம் ம்மானமான நிச்சயம் சொல்ல முடியாது அப்புறம் சத்தப்பிரமாணம் இருக்குது அது நிச்சயம் சொல்லலாம் அது சுருதி பிரமாணம் அப்புறம் அர்த்தாபதி பிரமாணம் உறுதியாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் அப்புறம் அனுபலப்தி பிரமாணம் அது உறுதியாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு சொல்லலாம் அப்புறம் ஐதீக பிரமாணம் அதுவும் அப்படி தான் சம்பவ தான் சம்பவ பிரமா உறுதியாக சொல்லலாம் அடங்கி உள்ளடங்கியிருக்கிறது தானே அப்படின்னு இது எட்டு பிரமாணங்கள் மூலமாக ஒரு பொருள் செய்யலாம் அதனால தான் சொல்றார் கண்ணு காது மக்கள் இருக்கணும் இல்லைன்னா முடியாது பிரமாணத்துக்கு நேரடியாக சொல்லுது அனுமதி கண்ணை பார்த்தாலும் அதனால தான் ஆனவொறியால் அறிதல் பிரமேயம் பிரமேயம் தான் அன்றி அறியாது அப்பிரமேயம் தான் ஆகும் ஆனாலும் ஊன இந்தியத்து அரி சத்தாதிகளுக்கு இடையே பொருந்திய இந்திரியத்தையும் அறியக்கூடிய சத்தப்பிரசுமென் சொல்லக்கூடிய இவைகளுக்கும் உட்கரணத்து அரி கால திக்கு வஸ்து எனும் உட்கரணம் அந்த கரணம் அந்த கரணத்தினாலே அறி அறிகின்ற காலம் திக்கு இவை இருக்க அதுகளுக்கும் வஸ்துவான அது எனும் கூட வசுவானது என்று சொல்லக்கூடிய பிரகரிசு இருக்கேன் இது மனதினால் அறியக்கூடியது பிரகிரு புருஷருக்கும் அந்நியமாய் அந்நியமாய் இருந்து கொண்டு இரு கரணத்து அறியலாக முடியாது அவைகளையும் அறிவதாலே அது அறியாது இது அறியும் அதே அதுதான் மனோவாச்சா மகோச்சராயணமாக மனதுக்கு வா கேட்டாது ஆனா இது எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கு இனவிலா அவைகளையும் அறிவதாலே இலங்கு சர்ச்சி சுகம் நாம் விளங்கி கொய்ய போது விளங்கிக் கொண்டிருக்கின்ற லட்சிதானந்தம் ஆகிய நாம் எந்த பிரமாணத்துக்கும் உரிய பொருள் ஆகாத அப்பிரமேய பொருள் ஆக ஆத்மா இருக்கிறது உண்மைஸ்வரம் அப்பிரமேயம் அதெல்லாம் பிரமாண் பிரமேயம் தான் ஆத்மா எட்டு பிரமாணங்களால் நினைக்க முடியாது பிறகு என்ன செய்ய முடியும் சட்ட பிரமாணத்தில் அச்சாவர்த்தியாக நினைவு பண்றோம் ஆச்சாவிருத்தினாலும் எட்டு பிரமாணம் அது சத்தப்பிரமாணம் தான் அத்தாவருத்தி சத்த பிரமாணம் தான் பையன் பிடிச்சு சொன்னால் தெளிக்கிட்டே போகிறது அதை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி தள்ளனால அத்தவருத்தி சத்த பிரமாணம் சேரும் ஆக சத்த பிரமாணத்தினாலே நேரடியாக உணர்த்துனாலும் அச்சனாவிரத்தி அதிகம் அதான் பையனை உடைய எட்டு பிரமாணத்தை நேரடியாக உணர முடியாது உணர முடியாத வசதினால அது அப்புறமே தான உடைய ஏகதேசத்துடன் காலம் தோன்றும் காரியமுப்பானொன்றிற்கும் காலம் தோண்டி சர்க்கும் அங்கு முக்காலந்தோறும் சோகனுடன் தோன்று ரூ சிவர்க்கும் வேற சொல் காலமாவத்தை முடிதி நுவேனான் என்று ஆகு பிரத்யன் ஆகும் தீ அவர்த்தியில பத்தொன்பதா பாட்டில் பிரத்யட்சன் பிரத்யட்சன் அப்படி நேரே இருக்கிறது தான் இது ஒன்றின் மூலமாக அறிகிறது இருக்கு ஆகவே இதை விளக்கிறார் இப்போ ஏகதேசத்துடன் எக்காலம் தோன்றும் இயல் தமோ முப்பான் ஒன்றிற்கும் பிரம்மசிரூபத்தில் ஏகதேசம் அதான் மாய இருக்குது பிரம்ம பூராவுக்கு யாபம் கிடையாது ஒரு ஏகதேசமாக இருக்கின்ற அந்த மாயை அது என்ன பண்ணுது இதில் தமோ குணத்தின் மூலமாக தமோகுண காரியம் என்ன பண்ணும் பிரபஞ்சமாக பரிணாமடைன்னு சொன்னப்போது சத்துவகுணம் ஜமாகவும் பரணமடைது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கம் முப்பாங்க முப்பத்தி ஒன்று ஒரு தத்துவங்களாக இருக்கிறது முப்பத்தி ஒரு தத்துவம் என்ன துளசிறு தத்துவ சிறு தத்துவம் இருபது பஞ்சபூதங்கள் அஞ்சு முப்பத்தி ஒன்னாக இருக்கிறது தோன்றுமாயிருக்கின்ற அந்த வெளியிலே பிரகாசமாயிருக்கின்றோரும் எல்லா காலங்களிலும் சோகமுடன் தோன்றுரு ஜீவருக்கும் அடையமுடிய சோகம்தான் சோகமுரு தோன்று ஜீவருக்கும் பேராய் இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட அத்தனைக்கும் அந்நியமாய் சொல்லான் என்ற காலம் அவத்தை முடிதினமே சென்ற கால நிகழ்கிற எதிர்காலமும் ஜாகர சொன்னு சொல்லக்கூடிய மூன்று அவஸ்தைகளும் நான் என்று எல்லா காலங்களும் நான் வாரம் பண்ணிட்டு விளங்கலாலே நான் என்கிற உணர்வு அனுபவம் எல்லாருக்கும் வெளிப்படையாகவே விளங்குது மறைமுகமாக சந்தேகம் இல்லை எதிரையும் நாள்தான் வாரம் பண்றோம் இருக்கிறதுனால நாம் அறிவாம் நாம் அறிவுடி மாறிக்கிற நாம் பிரத்யட்சன் நிறைய அறிந்து கொண்டிருக்கின்றவன் ஆகும் தான் என்றான் ஆகவே எல்லா காலங்களிலும் விலகிக்கொண்டே இருக்கிறது நான் நான் என்று எல்லாருக்கும் இந்த விளக்கம் இருக்கு ஒரு சமயத்திலும் நான் இல்லை என்று யாரும் சொல்றதே இல்லை நான் இல்லை சொன்னாலும் கூட நான் இல்லை சொல்றது யாரு அப்போ ஒரு ஆள் ஒரு அறிமுக சொல்றது அதனால எப்போதுமே நான் சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருந்து இருக்கிறது கேது சொல்றேன் ஜமாந்தரம் செய்த என உடல் தரும் செல் காலம் இவன் உண்டலோ சொர்க்கமேன் வருகின்றோ உண்மையல் கடவுடன் மாணவர்கள் மாறி மாறி வரும் ஆமையும் தன்மாய உடல் கொண்டு தன்மாயிருப்பது கொண்டு சத்தி என்பது புண்ணிய பாவது அதாவது சொர்க்கமும்னிசும்டலில் உடல் தருமில்ல ஒண்ண புண்ணாம் கொடுத்த இப்ப செய்ய புண்ணாதிகளா சொம் கிடைா அடுத்த மரணம் மனத்துக்கு இருக்கு அர்த்தமாச்சு அங்கே சதீவங்கள் கிடைக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறதுனாலே தன்மையே இவன் இருப்பது கொண்டு சத்தியன் மிகக்கும் மகன் என்ன இவன் எந்த காலத்திலையும் அறிவதில்லை ஆகவே ஆத்மா எப்போதும் பிரத்யட்சமாக இருக்கிறது அது பிரத்யட்சமாக இருக்கின்ற ஆத்மா அதுதான் என்னுடைய உண்மை அதான் நாம் அதான் அறிவு என்பதை இதை பறந்து தோன்றிய சலபரமான இருக்கிறது என்று சொல்லப்பட்டு அணு என்று சொன்னதற்கு திருஷ்டர் பலகனி வெயிலில் பலகன்கள் சொல்றது அந்த காலத்தில் அந்த கல்லில் அல்லது வேறு பலகையிலையோ துவாரங்கள் போட்டு போட்டுருக்கும் அது சிவத்தில் வச்சிருவாங்க அதுலேருந்து வெயில் வரும் காற்று வரும் அதை பலகனின் பெயர் பல கண்கள் இருக்கிறது பலக பலகனின் பல வழிகள் கண்ணாக வழியின் அர்த்தம் வெயில் நீல் வெயில் உள்ளே வரும்போது பரந்து தோன்றிய தல பரமானுகோல் அதில் காற்று இல்லாத அலையும் சலம் சனம் வரும் அப்போ அந்த வெயில் அந்த தூசிகள் தெரியும் சின்னது பெருத்த தெரியும் அது சின்ன தெரியுது அது மிக சின்னதாக எது இருக்கோ அதில் ஆளு ஒரு பேர் சின்னதாக இருக்கிறதாலும் அந்த ஆளு ஒரு பாவம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அப்படி போல நான் பரமானுபவங்கள் சாட்சியாய் அமை எல்லா பொருட்களுக்கும் சாய்சா இருக்கின்ற எம்மை அலைவுறு பொறி அறிதற்கு அலாததால் விஷயங்களிலேயே ஆட்டம் கொண்டு அடைந்து கொண்டிருக்கின்ற பொறிகள் புலன்கள் இவரெல்லாம் அறிதற்கு அலாது இது வெளிவா வெளிநோக்கம் உள்ளதோடைய உள்நோக்கம் உடையதல்ல அதனால முடியாது இளவு நாம் எப்போ விதை கொண்டிருக்கிறன்னா அணுவின இதயத்து நாம் அணு என்றும் சொல்லலாம் அப்படி மனதிலே நிச்சயம் பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னார் ஆகவே அணுத்தன்மை என்று சொன்னால் மிக சிறியது இல்லைன்னு அர்த்தமில்லை சூட்சமாக அர்த்தம் இப்போ அணு என்ன சின்ன போச்சு மற்றது இல்லைன்னு அர்த்தமில்லை எங்களுடைய பரம்பொருள் மிக சூட்சமாக இருக்கிறது என்பது அர்த்தம் இப்போ அனு சின்னது என்று தனித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பேசுகிறாங்க இந்த அணியும் பேசலை இங்கே இங்கே இந்த வெயிலில் வரக்கூடிய தூசிகளில் சிறியதில் ஒரு ஆறு ஒரு பாகம் இப்போ பரம அந்த காலத்துக்கணக்கு இந்த காலத்துக்கானக்கு வேறு ஆகவே அணு என்றால் அதே உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது சாட்சியாக இருக்கின்றன அணு என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்திரியங்கள் எல்லாம் அறிய முடியாது அறிய முடியாத ஒன்றார்கள்னாலே அணுன்னு சொல்லலாம் இந்திரியங்கள் பொதுனாலே அது அறிகிறதுக்கு சக்தி கிடையாது அதனாலே இந்திரியங்கள் மூலமாகத்தான் உலகத்தை எல்லாமே அறிகிறோம் அணு மற்ற மகத்து எல்லா போலும் இந்திரியம் மூலமாக அறிகிறோம் இந்திரியம் இந்திரியங்கள் இந்திய ஆத்மாவை அறிய முடிகிறது அதனாலே நாம் அணு என்று சொல்லலாம் என்று சொல்றோம் லோகபாலர் வை சுவாநாதியர் ஜீரமுடைய சந்தனக்கும் வேறாய்த் திகழுருவாம் சிற்றுகத்துருவமாருவதாலும் தகமை நமக்கு உடலாம் இல்லாதாலும் உடலநாதர் என் அனுபவத்தாளர்க்கும் மிக பெரிய மனிதமெனும் சுத்தி லோகமேவுமதனாலும் அசரீரண்ணே அசிரீரன் ஆத்மா செய்யம் இல்லாதது என்பதை பற்றி எழுதி சொல்றார் பகரும் சொல்லா நின்ற உடல்வரும் சரீரங்கள் பொருந்திருக்கின்ற கருமிகள் என்றும் அதாவது லகி காரியங்கள் வைத்திகாரியங்கள் செஞ்ச கருமகள்னு பேர் யோகிகள் ஞான மார்க்கம் அல்லது யோக மார்க்கம் இதில் ஈடுபடுற யோகிகள் பேர் லோகவாரர் உலகத்தை லட்சிக்கின்ற ராஜாக்கள் லோகபாலன் வைசுவானன் விராட்சிரியத்தின் அபிமானியாக ஈஸ்வரன் ஆதியன் சொன்னதுனால அதெல்லாம் அந்தரியாமி சூத்ராத்மா எல்லாம் சேர்த்துக்கணும் அதிய ஜீவர்க்கும் இதெல்லாம் ஜீவித்துக்கொண்டிருக்கான அர்த்தம் ஜகசரீரமுடைய ஈஸ்வர்க்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியமாய் ஆத்மாவாகியன சத்து உருவதாலும் சச்சிதானந்த வடிவமா இருக்கிறதாலும் தகமை நமக்கு இவ்விதம் ஓர் உடலும் இல்லாதாலும் தகுதி பொருந்திய இப்ப அதிர்ஷ்டான சைதினமாக சச்சிநானந்தடினர்கள் தகுதி வருந்த நமக்கு இவ்விதம் இந்த பிரகாரமாக ஓர் உடலும் இல்லாதாலும் மேலே சொல்லப்பட்ட ஜெகஜீவ ஜெகசரீரம் கொண்ட ஈஸ்வரனுக்கும் பரிச்சின சீரம் கொண்ட யோகி கருமிகளுக்கு போல சைதம் கிடையாது அதனால ஓர் உடலன் இல்லாதாலும் உடல் எனது என் அனுபவத்தால் இந்த சரீரம் எனதுன்னு தான் விவசாயம் சில சமயங்கள் சில சமயம் நான் பருத்தேன் இழைத்தேன் கட்டேன் நட்டேன் என் சரீரம் பருத்தது இழைத்தது என் சரீரம் கருப்பு சிவப்பு என்று பிரித்து பேசுகிறோம் அதனால என் என அதாவது என உடல் எனது என் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறான் அப்படிப்பட்ட எனக்கு மிக அனிய அனியம் அனித்தம் எனும் அது மிகவும் அந்நியமாகவும் அது அனித்தமாகவும் இருக்கிறது அந்த சரீரங்கள் எனும் யுக்தி இப்படிப்பட்ட யுக்தினாலும் கண்டுபிடிக்கிறோம் லோகம் மேவுவதனாலும் உலகத்தில் எல்லோருக்கும் இது எந்த யுக்தி பொருத்தமாக இருக்கிறது நாம் அசரீரன் ஆமே நமக்கு சரீரம் கிடையாது ஆத்மாவுக்கு சரீரம் இல்லை சரீரம் இருக்கிறதுக்காக ஒரு பாவனை பண்றது அஞ்ஞானம்னு பேர் விசார சிருஷ்டிக்கு சரீரம் கிடையாது என்ன அநியமா போச்சு நான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தாலும் மறு காலத்து எனதுன்னு சொல்றோம் ஒரு பொருள் எனது நானுங்கிற விவகாரத்துக்கு ஒரு எனதான் இருக்கணும் இல்லை இருக்கணும் நானா இருக்கேன் பொருள்களுக்கு தகுதி இல்லை எனதான் இருக்கு தகுதிதா இருக்கு அது கூட விசார சிருஷ்டிக்கு எனதுன்னு சொல்லக்கூடாது பொருளதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பிரிஞ்சு வெள்ளி அது எனது என்று சண்டை போட மாட்டாங்க அது வரும் தோற்றம் தான் அப்படி போல இந்த எனதுங்களை அனுபவித்து இருக்கிறதுனால இந்த வஸ்துக்கள் அனித்தியமா இருக்கிறதுனால ஆத்மா சத்தியமா இருக்கிறதுனால அது எப்போதும் அறிவுறுத்தி இருக்கிறதுனால சரீரம் மட்டும் சச்சி சார்ந்த நான் சரி மற்றவன் ஜாதியின் தொழில் அவரவர் குரலின் அணியர் ஜாதி தொழில் அது அமறு சாதாரணது போல் தேக மதனிலே வேறுபட்ட பொறிகள் பல்விதமெனும் மற்றொன்று செய்ய அதனன் காரியம் கைவந்து வதுவும் நனவதனின் மட்டும் விவகரித்து கனவினொடு சுடுக்கியல் என்னவிடமென்று காணலற்றே வீகின்ற விந்தியலாக அவையின் வியாபாரம் அவையுமறியும் இந்திய விதித்தடங்கள் அவை தொழில்கள தொழில்கடம்மை அறிதலுடன் அசையாமல் உருணாம் ியனாகும் எனிரியங்கள் இல்லாதன்ர்த்தம் வரிசைய சொல்லி இந்தியம் நெந்திரியன் என்றும் சரீரம் சொல்லியாச்சில் அசரீரன் அப்புறம் அதில் இருக்கின்ற உறுப்புகள் நிருந்திரியம் பிராணன் அப்பிராணன் அமசன் இப்படி கொண்டு ஆகவே இதற்கு உதாரணம் சொல்றார் அவனவன் ஜாதியின் தொழில் அவரவர் குரலின் அவரவரில் அவர்களுக்கு இயல்பாக சாதாரண மற்றவருடைய ஜாதி தொழில் பெரும்பாலும் வர்றதில்லை பெரும்பாலும் அவரோட ஜாதி தொழில் தான் செய்யறாங்களே சில பேர்கள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்காங்க அதுபோல தேக மதலிலே வேறுபட்ட அவமுறும் பொறிகள் சரீரத்திலேயே வேறு வேறு விதமாக தொழில்களை செய்து கொண்டு இருக்கின்ற அவமரும் குற்றம் பொருந்திய பொறிகள் கண் காது மூக்கு நாப்பு தோல் என்று சொல்லக்கூடிய பொறிகள் அது உள்ளே இருக்கின்ற இந்திரியங்கள் சோத்திர்தோக்கு சர்ச்சி சிம்பி ஆக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் அது புலன்கள் வேறு புற புலன்கள் பல்விதம் எனும் காரியத்தாகும் பல பிரிவு என்று சொல்லக்கூடிய காரியத்து ஆகின்ற மற்றொன்று செய்ய அறியாமல் அதன் காரியம் கைவந்து அதுவும் கைவந்து ஒரு இந்திரியம் மற்றொரு இந்திரியான கண்ணு பார்க்கும் திருவிழத்தோடு கேட்கும் செய்யாது ியம் மற்றவத்தை அப்படித்தான் இந்தியம் செய்யாது அந்த செய்தாலும் கூட விவகரித்தும் இருந்தும் கூட கனவியோடு சொலுத்தியில் இன்னைவிடம் என்று காணலத்தில் வீகின்ற இந்தியத்தின் சொப்பனத்திலே சொல்லித்திலே இது எங்க போச்சு நிந்திரங்கள் ஒன்னு தெரியலையே காலில் வீக்கமா இருக்கு பெரிய கட்டி வலி அதிகம் சொப்பனத்தில அந்த கால மட்டும் வீக்கம் நல்ல காலையதான் நடத்த போறான் அது எங்க வந்து ால கணவியோடு என்னவிடமென்று காணல் அற்ற இந்திய அயலாக அந்நியமாக அவையும் அவ்வியாபாரம் அவையும் இந்திரியர்கள் மட்டுமல்ல இந்திரிய வியாபாரமே அந்நியமாக போச்சு அறியும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அவிரும் அறிவே பிரகாசிக்கின்ற அந்த அறிவு எதுவோ அதுவே உருவமாகி அது அறிவு குணம் அல்ல அறிவே வடிவம் அறிவே வடிவமாகி இந்தியம் உதித்து அடங்கல் இந்திய உற்பத்தியாகி அடங்கிறதும் அவை தொழில்கள் தம்மை அறிதலுடன் தொழில்களை அறியது ஆனாலும் தான எப்படி அசையாமல் உருவனாம் சிறிது கூட அசையறதில்லை இந்திரியங்கள் அசைத வழிய விவகாரங்கள் அசைத வழிய ஆத்மா அசைவதில்லை நீர் இந்திரியன் ஆகும் என அறிவுகி அது நிரந்திரியான் பெயர் இந்திரிய சம்பந்தம் ஆத்மா கொஞ்சம் கூட கிடையாது என்பது விளக்கியாச்சு ஜாக்கரத்திலேயும் அதாவது இந்திரியங்கள் அதாவது காரியம் அடுத்த இந்திரிய காரியம் பார்க்கறது இல்லை அப்படி பார்க்க பார்க்கறதும் பார்க்காது உணர்ந்து கொண்டிருக்கிற ஆத்மா அன்னியமா இருக்கிற அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதுனால இந்திரியம் ஆத்மா அல்ல என்பது சொல்லி முடிகிறார் முன்னே சரீரம் இல்லை இப்ப இந்தியம் இல்லைங்கிறார் அழுத்தில பிராணம் ஒரு மனசு இல்லை போறார் பலமுடனே பல நிலவாய் காணப்பட்டும் பேசு பசிதாக முடன் தோற்றப்பட்டும் நலமுடனே ஜீவித்தேன் மறித்தேன் நாடு வகரித்து நனவதரித்து மற்றும் பல விதமான அவத்தை தர்மம் போன்றே சாட்சியாகும் நான் அப்ராணன் எனவே ஒருவாயே நாம் அப்ரான பிராணன் என்பது இப்ப மூச்சு காத்து நடந்துகிட்டு இருக்கு அது கிடையாது அப்படின்னு அது எப்படி என்பதை விளக்கிறார் காணப்பட்டும் காட்டுதான் பலம் அதனாலதான் சில பேர்கள் சாமானம் தூங்கும் போது மூச்சு பிடிச்சிட்டு தூங்குவாங்க காற்று உள்ள இருந்தால்தான் பலம் கொடுக்கும் பலம் கொடுக்காது இந்த சில பேர் இங்கே உரல் வச்சு கூட குத்துவாங்க நெல்லு வித்தை மூச்சம் பிடித்தாங்க கட்டிக்கிட்டாக்க கொஞ்ச நேரம் விட்டாங்க அவளை பலம் இருக்கு பலமுடனே பலம் இல்லாத காணப்பட்ட இது வந்து பிராண பிராணபர்மம் அப்படி காட்டினாலே பலம் உண்டு அது குறைஞ்சன்னா அர்த்தம் பசி தாகமுடன் தோற்றப்பட்டும் பசி தாகம் அதுக்கே அபானவாயு அபான வாயு சரியா இல்லைன்னாக்கா பசி எடுக்கிறது இல்லை தாகம் எடுக்காது உடன் தோற்றப்பட்டும் நலமதுடனே ஜீவித்தேன் மறித்தேன் என்று நலடும் நனவதனின் விவகரித்தும் நான் நல்லா சுகமாக ஜீவிக்கிறேன் பா எங்க செத்து போயிருவோம் பொருளுக்கே என்ன சொல்றாங்க அப்போ நான் ஜாக்கிர அவசையில் இந்த மரணத்தை பற்றியும் ஜீவனத்தை பற்றியும் விவகாரம் பண்றோம் மற்ற பலவிதமான அவத்தைகளில் இப்படி ஜாக்கிர அவசை சொப்பனாவாசைகளும் பிராண தர்மமும் நடந்துகிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்புறம் ஓடலன்னு சொன்னாக்க அப்புறம் நாலு பலவிதமான அவத்தைகளில் இன்னும் இந்த பிராணன் இருக்க மரணத்துக்கு பிறகுதற்கு வேலை இருக்கான் என்ன வேலை பலவிதமான மகத்தைகளில் காணலாக பிராணவனுக்கும் வேறாய் அந்த பிராண உடைய பார்க்க முடிகிறது ஆனாலும் அதற்கும் நாம் காணலா இருக்கோம் அது எப்படி இந்த பிராணம் வெளியில போன பிறகு அந்த பிராணுடைய அம்சமாக இருக்கின்ற வாய் இருக்கு அதை மேல் நோக்கி இழுத்துக்கிட்டு போகிறது அப்படி இழுத்துக்கிட்டு போன பிறகு புண்ணிய இருக்குமேனால் சொர்க்க லோகத்துக்கு கொண்டு போவோம் அங்கே தேவசீரம் கிடைக்கும் பாபு அனுபவத்துக்கு அழைச்சிட்டு அது போயிடும் அங்கே அணுவிக்க பிறகு கலப்பு இருக்க மிஸ்ரம் மீண்டும் மனதில் வந்து வந்துடும் இது பிரச்சினாபுரம் சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனாபுரத்தில் இந்த மாதிரி கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லப்பட்டுருக்கு இது தெரியல நமக்கு அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட சாஸ்திர யுக்தி பிரமாணம் இருக்கிறதுனால இதை நாம் ஏற்றுக்கிறோம் அப்படிப்பட்ட ஏற்றுக்கிறதுனாலேயும் பிராண் அதாவது பலவிதமான அவத்தைகளில் காணலாக பிராணனுக்கும் வேறாய் பரோட்சமாக சாஸ்திரம் சொல்லப்பட்ட அந்த அவசியம் இருக்கின்றனவே அதற்கும் நான் அனிமாதான் இருக்கும் தொழிலை கள்ளும் அப்படி தொழிலை பார்த்தும் நலம் இல் அதன் தன்மம் இன்றி அது சுகம் கிடையாது ஜடம் அது ஜடவசு சுகமில்லாத அறிவில்ல அதன் தர்மம் இன்றி அவருடைய தர்மம் நமக்கு கிடையாது சாட்சியாகும் நாம் சாட்சியாக இருக்கிறனாம் அசைவுயில் பிராண அசைகிறது நாமும் அசைகிறது இல்லை அதனால் அப்ராணன் எனவே ஒருவாய் நாம் என்ன பிராணம் இல்லை ஆக பிராணம் என்பது அசைவோடு கூடிய வாயுடைய அம்சமாக இருக்கிறது செயல்படுது அந்த செயல்படுவதெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதும் சுருதி பிரமாணமாக மேல் லோகங்களுக்கு போயிட்டு இதே சொப் ஜாக்கிர சொப்பனை சுழித்தியவசம் மூன்றாவது இருந்தும் கூட உணர அத்தனைக்கும் வேறா கொண்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சாட்சியா இருக்கிறேன் ஆனாலே நான் இந்த பிராணனாக மாட்டேன் அசுவில்லாத அப்ராணன் என்று இந்த பாட்டில் நான் பிராணம் அப்ராணனாயிருக்கின்றேன் பிராணக்கெல்லாம் பிராணனாயிருக்கின்றேன் என்று சொல்ல ஒரு கூத்தாடி பலவேசத்தை உறுதல் என காமாகி பலவேசங்கொண்டு அயர் கனவியில் உற்சக மேயாகி தீர்த்தியனின் காணாதே மனச்செயலை கண்டுகொண்டு சாட்சியாகி திகழ்வு நாம் அம்மன சென்ற மனசு ஆத்மா அல்ல மனசற்ற ஆத்மா அந்த மனதையும் அறிந்து கொண்டு அப்பாற்பட்டு இருக்கிறது சொல்லலாம் சிந்திக்கும் இடத்து ஒரு கோத்தாடி ஒரு நடிகன் பலவேஷத்தை உறுதல் என அனைத்து வேஷங்கள் கொண்டு ஆட முடியாதுனால நடிகன் பேரும் அப்படி போல ஏன்னா போல காமாதி பலவேஷம் கொண்டு மனசா என்ன பண்ணுது காம குரோதாதி குணங்கள் கொண்டு சேர்ந்து பலவேஷம் போட்டுக்குது அது என்ன பலவேஷம் போடுதானா பைசா செலவில்லாத வேஷம் ஆனால் பல பைசாவுக்கு செலவு வச்சுருது அதுக்கப்புறம் பின்னால் வைக்காது முன்னால் கிடையாது கோவம் வரும்போது பாருங்கள் துடிக்குது கண்ணு செவக்குது முதல் குளருது பேச்சு மாறுது எனக்கு கோவம் வருது அந்த மனசு அப்போ பைசா செலவு இல்லை அப்புறம் அடிதடி அதனால அப்போ தான் செலவு முன் செலவு இல்லை இல்லை மனசுக்கு நடிகருக்கு பின் செலவு பாருங்க அப்புறம் என்னது ஒரு காரி சாதிக்கிறோம்னா எவ்வளோ தானே பணிந்து வெளி ஜ வெம்னசு சரி சும்மா இருக்குது அயர் கனவில் அயருந்து தூங்க சன்னத்திலே சொப்பனத்திலே உட்சமே ஆகி அங்கு ஒரு ஜகத்தை உற்பத்தி பண்ணி செயல்படுது அங்கிவாசம் உட்சேகி முற்றை சீர் இழதான் சிறப்பு இல்லாத காணாத இயகம் அத்தகைய சீரில்லாத மனசு என்ன பண்ணுவோம்னா சுழித்தி அசில் காணாம போயிருது அது தூங்க அதான் தூங்குறேன் சொல்றது மனதனுடைய தூக்கத்தை அத்தியாசத்தினால ஆத்மையை அதிசக்கி தூங்கினேன்னு சொல்கிறது அந்த ஆபாசமாக வாசகமாக ஆத்மா தூங்குவதில்லை ஆத்மா மட்டுமில்ல ஆபாசமும் தூங்குவதில்லை மற்ற தூங்கிறது இது மனசு தூங்குது மனதனுடைய தூக்கத்தை அத்தியாசத்தினாலே நான் தூங்கினேன்னு சொல்கிறது அதே போல் அஞ்ஞானம் ஒன்றும் தெரியவில்லையே எங்களை அஞ்ஞானம் இருக்கு சொல்லி தெரியல ஒன்றும் தெரியவில்லைன்னு என்ன அர்த்தம் உண்மை சொல்ல புரியுதுன்னு அர்த்தம் அதான் ஒன்றும் தெரியவில்லை அப்புறம் சுகமாய் தூங்கினேன் சுகம் அணுவும் உண்டு இவ்வளோ பற்றி விளக்கம் பெறக்கூடிய அறிவும் இருக்கு ஆக இருந்து அணிவிக்கிறதுனால சச்சித்தானந்தமாக இருக்கேன் நல்லா தான் விளக்கமாக தெரியுது சுடித்த அரசை விசாரினால நாம் சச்சி ஆனந்தம்னு தெரியுது அதோட அஞ்ஞானமும் தெரியுது மனதின் தூக்கமும் தெரியுது இவ்வளோ விவகாரம் அதுக்கு மேலே நாமங்களோ ரூபங்களும் கிடையாது இந்த அளவுக்கு தான் அங்கே விளக்கம் இந்த உலகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆத்மா இருக்கு அது எப்போது ஒரு ஏமா இருந்தது சத்துவதயம் அதை அந்த சம்பந்தம் அதாவது ஜீவன் இருக்கானே அது அந்த அவிச்சியலை பிரதிநிதித்துக்கொண்டு அறியாமையினாலே நான் ஒன்றும் தெரியலே சுகமாக தூங்கினேன் என்று விவாதம் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்ஞானிகளுக்கு அதுவும் முடியாது என்னவோ சுகம் பெறுத்தனவோ தூங்கிட்டேன்பா வேலையெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லுவான் என்னுடைய இது ஒரு சுகம் இது நம்முடைய ஆத்ம சுகம்தான்னு நினைக்கிறதே இல்லை அபியாசம் பண்ணவேளை சுளுத்தியனில் காணாத ஏகம் தீதான மனச்செயலை கண்டுகொண்டு அந்த குற்றம் பொருந்திய மனச்செயலை பார்த்து கொண்டும் சேரும் அதற்கு அந்நியமாயும் அப்படி பொருந்திருக்கின்ற அந்த மனதுக்கு தான் அந்நியமாய்தான் இருக்கும் அந்நியமாயும் சாட்சியாகி சாட்சியாகியும் திகழ்வுறு நாம் விளங்கி கொண்டிருக்கின்ற நாம் எப்படி இருக்கோம் அம்மனசு என்று அறிவாய் அமைந்தான் அதனால நம்ம மனசுக்கு நாம் இல்லை அஞ்ஞான காலத்தில் நான் சிந்தித்தேன் நான் கண் எண்ணினேன் என்று இப்படிலாம் விவகாரம் பண்ணுறோம் நான் கருத்தாக அது அகங்காரத்தினுடைய கர்த்தா பகத்திற்கு ஏற்றுக்கிறோம் அப்புறம் இந்த சித்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு அப்பப்போ ஏற்றுக்கிறோம் நிச்சயம் பண்ணினேன் புத்தினே நிச்சயம் கெட்ட நிச்சயம் நல்ல நிச்சயம் எல்லாம் நிச்சயம்தான் ஒரு முடிந்த நிலைக்கு ஒரு சில நிச்சயம் மன சஞ்சல அடையாது அது எந்த நிச்சயத்துக்கு வராது உறுதி இல்லாது அதனால் சொல்லுவாங்க இவனுக்கு புத்தி கட்டணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உறுதிப்பாடுல அர்த்தம் அதான் புத்தி கட்டம் மனசு கட்டன்னு சொல்ல மாட்டான் புத்தி கட்டன்னு சொல்லுவாங்க புத்தி வேணும் அந்த புத்தி இருந்தால்தான் ஒரு நிலைப்படுத்தி ஒரு காரியம் சாதிக்கலாம் மனசு இருந்த முடியாது மனசு இருக்கு புத்தி நிச்சயம் பண்ண பிறகு செயல் பண்றதுதான் அந்த மனசு இருக்க முடியும் தேவையோ அப்புறம் அது மனசு கர்த்தா தன்மை கிடையாது அது கருவித்தன்மை கர்த்தா தன்மே மனசு புத்திக்குதான் அது புத்தி தான் அகங்காரத்தோடு சேர்ந்து அதை இதை செய்ய சொல்லும் போது இந்த மனசு வேலைக்கார மாதிரி செய்யும் இந்திரோடு சேர்ந்து ஆக கர்த்தா தன்மை அந்த புத்திக்கும் அகங்காரத்துக்கும் உண்டு அது கர்த்தா தன்மை இல்லையான்னு சொன்னாக்கடமாடி கிடைக்கும் எந்த காரியமும் செய்யாது என்ன எதுக்குள்ள ஆயில்ல போல அப்படிங்கறதுதான் அது ஒரு நிலையா கிடையாது அதனால்தான் தீர்மான மனச்செயல் அப்படின்னா வந்து விவகார காலத்துல விவகாரம்னா அந்த குடுக்கல்கள் தர்ம சிந்தனை இந்த தமிழ்ல மனசு நல்ல புத்தின்னு சொல்ல மாட்டாங்க நல்ல மனசு நல்லா கொடுக்குறப்ப நல்ல மனசுடைய நல்ல மனசு அப்ப மன சம்பதிக்குன்னு அர்த்தம் அது மன சம்பதிகள கொடுக்க மாட்டாங்க அதனால நல்ல மனசு இவ என்ன என்னென்னமோ ரொம்ப கெட்டுப்பான மனசா இருக்கேன் அப்படிங்கிறாங்கல்ல அப்ப வந்து குணங்கள் சரியில்லை கூட அமனசன் ஆத்மா அமனஸ் மனசு இல்லாத என்று அறிவாயம் அமைந்தான் மனசு அன்னிமையுடைய ஆத்மாவுக்கு அநியமல்ல அது சம்பந்தப்பட்டதல்ல எப்போதும் அன்னிமையதான் இரவு புதல் மூன்று அவசியங்களும் மூன்று இருக்கு அன்னிமா இருக்கிறதே அன்னிமாவே பார்த்தா ஞானம்னு பேரு இல்ல இல்ல நான் தான் நினைக்கிறேன் நான் தான் கொடுக்கிறேன் நான் தான் நிச்சயிக்கிறேன் அஞ்ஞானமாக சூழலை சேரி முதலாய் அளவின் மலமே ஊற்ற புகையோடு கலங்கள் புகையாகின்ற புழுதி முதலாய் உரைகின்ற மலமே உன் நான்கு பூதத்தினுடன் ஒரு கோழை பித்த மலமூற்ற முதலான மலமுற்ற உருகின்ற காசபடல்குரோதம் குரோத காம உடலினுடன் ஞானவை ஞான ஜீவனுடன் அறிந்து தொழில்களாதீ நிறைகின்ற மலமுற்றவை சர்க்கும் பேராகி நீ என் மலமும் நிகழ்கின்ற ஞானவான் அந்த வடிவான நாம் நிருமலன் என்று கொள்வாயின் அச்சராவர்த்தியில இருபத்தி அஞ்சாவது போட்டி மலமற்றவன் நிருமலம் மலம்னா அசுத்தம் குற்றம் அர்த்தம் எந்த குற்றமும் அஷ்டமும் இல்லைப்பட்ட நிலையை இந்த பாட்டை விளக்கினார் அரைகின்ற மல மூத்திரம் குப்பை சேரு அது இழிவாம் சுடலை சேரி முதல் முதலாய் அளவு மலம் மேவுற்ற புவியோடு பூமியில இவ்வளவு அஷ்டம் இருக்குன்னு சொல்றான் சொல்லான் என்ற மூத்திரம் கண்ட இடத்துல மூத்திரம் பேரா மல ஜலம் மலமுத்திரம் குப்பை எங்கெங்க போட்டு அங்கே நீர் ஓட்டம் சரியா இல்லாதனால சேராயிரும் அது இழிவான் சுடலையும் சேர்ந்திருக்கின்ற அதை விட இழிவாகின்ற சுடலை சுடுகாடு இது குற்றம்னா அதை விட மோசமான சுடுகாடு சேரி இந்த சாதாரண மக்கள் கீழ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள் சேரி முதலாய் இப்படிப்பட்ட இருக்கின்ற இவைகள் அளவையில் மலம் நேவுற்ற பூமியோடு எல்லா அளவுக்கு அங்காங்கு குப்பை குணமாதான் இருக்கு பூமியில காவேரி நகர் பஞ்சம் இல்லை காவேரி மலத்தை போக்கும் அதன் கரையை மலத்தை ஆக்கும் அப்படிப்பட்ட இலக்கலவுல புதுப்படி அப்படி இருக்கிறது சரி இதுக்கு இனி பூதங்களுக்கும் சுருக்குமா சொல்ற கலங்கள் கலங்கள் அப்புதத்துக்கு புகை அக்னி ஆயுள்ள புகுதி காற்று பூதத்துக்கு முதலாய் உரைகின்ற மலமேவு நான்கு பூதத்தினுடன் நான்கு பூதத்தினுடன் அதோட கோடை சளி பித்தமும் ஒழுகின்ற மலமூற்ற முதலான மலமூற்ற ஊனம் ஒரு தூளதனுவோடு இது தூள் தூள் செய்ய சொல்றான் பச்சை பூதங்கள் அசங்கள் இது தோளை செய்யற எப்படி இருக்கு அதாவது ஒரு கோழை பொருந்திய கோழை வாத்தபட்சி சில சொல்றேன் சளி பித்தம் அது ஒழுகின்ற மலமூத்திரம் மலஞ்சோருவது வாயில் குளிர மல முகத்திர முதலான மலமுற்ற இழிவு பொறிந்த உடல் மேல்மக்களாலே நெஞ்சிக்கின்ற இந்த உடல் கீழ்மக்களாலே போட்டுக்கின்ற உடல் அது தூளதனுவோடு தூளதனுன்னு சொன்னாலே வியாதிக்கு இருக்குது இது வியாதியோட இருப்பிடம் தூளசரீரம் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நரம்புகளில் நாலாயிரத்தி நானூத்தி ரெண்டு இருக்கு ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு வியாதியும் இருக்கு அதனால தான் மருந்துகள் யாராலும் வியாதிகள் அதிகமானதுனால மருந்துகள் ஏராளமா இருக்கு டாக்டர்களை சரியானபடி செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை வைத்திய துறைகள் உருகின்ற காச படலமும் குறவாதம் அது பொருந்திருக்கின்ற சூழ்ச்சத்தில் பொருந்திருக்க காசபடம் அதான் சுவாச காசம் அந்த காட்சி எழுத்து வருது அப்புறம் ஆதி சொல்றாரு குரோதம் காமம் முதல் இது ஆதின்னு பேரும் ஆதி வியாதி வாசனை என்று மூன்று சொல்லுவாங்க ஆதி என்ன சூட்சதேஷங்கள் தான் ஆதின்னு பேரும் அதுதான் மூலம் அப்புறம் அதுதான் வளர்ச்சி அடையும் போது தோளை தாக்கி வியாதியா போறது ஆதி வி விசேஷ ஆதினு பேரும் வியாதி ஏன் ராஜன் காரணம் என்ன ஒவ்வொரு இடம்லாம் சாப்பிட்றோம் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வாழ்கிறோம் ஒவ்வொரு பேச்சு எல்லாம் பேசுறோம் அதனால ஆதியே வியாதி தான் மாறும் அந்த வியாதி என்ன பண்றது அச்சுக்கோடனுடைய அசித்தம் அப்புறம் காலசீரம் ஆதியா வாசனை காலசீரத்தில் வாசனை அடங்கியிருக்கு அவசியல பாக்கலாம் காடு சேரம் ஒன்றும் இதெல்லாம் சுலித்திய அவசியம் இந்த பிறகு ஐந்தொழில்கள் ஆதி நிறைகின்ற மலமுற்ற ஈஸ்வர்க்கும் சரி ஈஸ்வனுக்கு அதிஷ்டம் இல்லையான்னா அங்கேயும் மலம் இருக்கு சம்மார அனுப்பிரா அஞ்சு தொழிலும் அவருக்கு மலம்தான் கடவுள் தான் அது தொழில் காரணமாக விவகாரங்கள் நடக்குது அவர் விவகாரங்கள் மலம்தான் இது நடக்குது இப்படி இருந்தாலும் வேறாகி இதற்கு அன்னியமாகி நீன் மலம் அற்று மலமும் அற்று விசாரமா இருக்க எந்த மலமும் கிடையாது எந்த அழுத்தமும் கிடையாது மிகவும் நிகழ்கின்ற ஞான வடிவான வடிவானந்த வடிவமா இருக்கின்ற நாம் நிருமலன் என்று கொள்வாய் மலமற்றவன் என்று நிச்சயம் செய்வாயாக ஆகவே பஞ்சபூதங்கள் அசுத்தங்கள் சொல்லப்பட்டன அப்புறம் தூக்கமசேரங்கள் காரணசேரம் ஈஸ்வனுக்கும் தர்ஷன் செல்லப்பட்டது இவ்வளவும் இருந்தாலும் அது கண்ணியமாக இருந்து கொண்டு எந்தவிதமான அஸ்தமும் மலமும் இல்லாமல் இருக்கின்றது எது அதுபுரமாகிய நாம் ஆகவே நாம் நிர்மலன் என்று கொள்வாய் என்று சொன்னார் கூறதன் அதன்ம தன்மங்கூடும் அதன் குரு பயனதாம் சொர்க்கன ரகாதி அதன் மிச்சமான உல்கின்ற கோடி பவ முதல் தொடக்கு மிக உலகின்ற ஜீவருடனே உலகிருபை அவதார மாச்சரிய முதலான உரு வீசன் எல் தீவர் சங்கத்து அசுத்தம் ஒரு பூதங்கள் யாவுக்கும் வேறதான யாம் இவைகள் உடனு நுற்று நின்றனும் இவைகள் நம்முடைய யுவர்த்தங்களாய் நேவியே உறுதலான் விமலசித்தாகின்றன சுத்தம் என்னவே விளங்கிட அறிந்து கொள்ளே சுத்தன் ஜீரின் முப்பத்தி ஐந்து அதாவது சேரி மயானம் குப்பை முதலானதும் தூளை செய்யத்துக்கு அஷ்டம் களங்கள் பாசி மலை அப்பு கசத்தம் புகை பொறுபாதம் முதலான அக்னி கசத்தம் சில பேர் அக்னி அஸ்தம் சொல்லம் சொல்லப்படும் அதன் பிறகு வாயுக் புகை புகை சொல்லிய வாயுக் வாயுக்கு புனிதி சொன்னது நற்கந்தம் விசாரகந்தம் சரி அது இதுக்கு வரும் பிரிவிதா வரும் நற்கந்தம் ஆமா வாயுதான் ஆதாயத்துக்கு மேக படலங்கள் ஆதாயத்துக்கு கஷ்டம் அப்புறம் தோழ சேர்த்திற்கு அதாவது அஞ்ஞானத்தினாலே மறைப்பு கூறுதலும் தத்வான கெடுதலுமே அவிதைக்கு சுத்தம் அப்புறம் ஜீவனுக்கு தர்த்த சொல்லு ஜம் சிட்டி படித்தன் கசுத்தம் காரணத்தை சொல்லியாச்சு அப்புறம் மாயைக்கு சங்கோஷ விகாசமே மாய கசித்தம் இப்படி முப்பத்தி ஐந்து தத்துவங்களும் சொல்றேன் முப்பத்தி ஐந்து தத்துவங்களுக்கும் அஸ்தங்கள் இன்றி இருப்பது எதுவோ அது சுத்தம் என்று போட்டோம் ஆகவே அந்த சுத்தத்தை பற்றி இதை சொல்றார் கொள்கின்ற இது இது ஒரு போக்கு பல விதத்திலே பார்க்கிறாங்க ஜாதி அதாவது வண்ணத்துக்கு உட்பிரிவுகள் ஜாதின்னு பேரு வண்ணங்கள் வண்ண நிறங்கள் ஆசிரமம் மனதின் காரியம் அதனுடன் கூறு பிரிவுகள் அதன் அதர்மம் தர்மம் கூடும் தர்மங்கள் அதன் ஒரு பயன் பனகாம் சொர்க்க நகாதி குறைவில் அதில் மிச்சமான உள்கின்ற கோடி பவம் முதல் தொடற்று மிக உழைகின்ற ஜீவனுடனே இவ்வளவு ஜீவனுக்கு சொல்லப்படும் ஜாதிகள் ஒரு தர்மத்தை கொண்ட பல உயர்த்திகளுக்கு ஜாதின்னு பேரும் ஒரு தர்மம் இருக்கும் அது பல உயர்த்தி என்னையா வைத்திய காரியம் செஞ்சா பிராமணன் பிராமணன் சொல்லுவான் வியாபாரம் செஞ்சா என்னையா பிராமணி எந்த காரியம் பார்க்கறேன் அப்படிம்பாங்க அப்படி போல தர்மம் அவனுக்கு வைத்திய கர்மங்கள் வியாபாரிகளா இருந்தா வைசியர்களா இருந்தால் வியாபாரங்கள் செய்யணும் வைத்தாரிக்கு போகப்படாது இப்படி தர்மம் பல வீரர்களில் சம்பந்தப்பட்டிருக்கும் இதை ஜாதிக்கு இலக்கணம் அதே மாதிரி எல்லாம் எங்கெங்க ஜாதி வர்ணம்னு சொன்னால் அதுதான் வர்ணங்கள் பிராமண சத்திர வைசிரன்று ஒரு பஞ்சமனு சொல்கிறாங்க ஜாதிகள் உட்பிரிவுகளாது மதிலாறு செட்டியாறு நாயுடு நாடாறு இப்படின்னா பல விதமாக சொல்கிறாங்க அப்புறம் ஆசிரமங்கள் மனதை மனநிலை இந்த நாலு ஆசிரமங்களும் எல்லா ஜாதிகளும் பொருந்தும் திருமணம் ஆகாம இருந்தாலும் திருமணம் ஆகாமே அட்டை மைதானும் நேற்று பிரமச்சர் இதுமச்சன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கிரகசன் பேரு அது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி கட்டப்படியா வாழ்ந்தாலும் சரி அவ்வளவுதான் சரி கிரகசன் தான் குறிப்பிட்ட வயது நாற்பது ஐம்பதுக்கு மேலே போன பிறகு வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு ஞானமாக இருந்து போனோம்னா அபேசிக்கின்ற காலம் கணவன் மனைவிங்கிற பாவனை விடு தவறு தகவலம் பாவனை கொள்ளும் என்று சொல்லப்படுது அதுவான பருத்தம் சன்னியாசம் மனைவி சம்பந்தம் விட்டு விடுத்து இரநூறு தான் சம்பந்தம் கொள்வது இது துவைத சன்னியாசிகள் அதாவது அம்சநியாசிகள் அதன் பிறகு அச்ச சம்பந்தப்பட்டது மற்ற எல்லாத்தையும் விடனும் எடுத்த பரம் சன்னியாசம் இப்படி சன்னியாசம் எத்தனையோதகம் குட்டீசகம் எத்தனையோ செல்லப்படும் ஆகியவெல்லாம் ஜீவர்களுக்கு உரிய இப்படி வெள்ளம் ஜீவர்கள் இருந்தாலும் அதனுடைய பலன்கள் சொர்கலரகம் கிடைக்கும் அது சொர்க்கு போயிட்டு வந்த பிறகு மிச்சம் மிச்சம்னா மிசர கர்மங்கள் தனித்த புண்ணியம் தனித்த பாவம் மேல் வந்த சொர்க்கத்திலும் நரகத்திலையும் கழித்த பிறகு மிஸ்ரகர்மம் இருக்கே புண்ணியவான கலப்பு அது பூலோகத்துக்கு வந்து மனிதனாக பிறக்கணும் அந்த மாடா கழிதா பிறந்தாலும் சரி இதுதான் உள்கின்ற கோடி பவம் முதல் தொடக்கூற்று மிக உழைகின்ற ஜீவருடன் ஜீவன் அவரோடு சேர்ந்து அவர்களுக்காகவே உள்ள அவதாரம் பண்ணன் கிருபையோடு ஈஸ்வரன் அவதாரம் அவதாரம் அவமன்னா இறக்கம் தாரமன்னா தரிப்பது இறங்கிய நிலை கொள்வதற்கு இருக்கின்ற ஆனந்தமா இருக்கின்ற ராமராகவும் கிருஷ்ணராகவும் பறந்து அலற் அவதாரம் சிவபெருமான் கைலாச விட்டு ஆயர பறந்து பாடுபாட வேண்டும் அவதாரம் சிவ அவதாரம் சங்கர ஆகவே இது அவதாரமன் கீழ் இரக்கம் இறங்கியை தருத்திக் கொள்வது தாராளம் தருத்திக் கொள்வது அப்படி அவதாரம் சேர்ந்ததுக்கு மார்ச்சேரிய முதலான ஒரு தொடக்குற்ற ஈசன் மார்ச்சேரியம் பொறாமை